நல்லறங்கள் செய்வதன் அறிமுகமான நாட்களில் அல்லாவின் பெயரை நினைவு கூறுவர் என்ற இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனத்திற்கு விளக்கம் அளிக்கும் போது துல்கஜ் பத்து நாட்கள் எனவும் குறிப்பிட்ட நாட்களில் இறைவனை நினைவு கூறுவர் என்ற இரண்டாவது அத்தியாயம் இருபத்தி இரண்டாவது வசனத்திற்கு விளக்கம் அளிக்கும் தஷ்ரீக் நாட்கள் எனவும் இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹூங் அவர்கள் உமர் அலி அல்லாஹூங் அவர்கள் அபு ஹுரேரார் அலி ஆகிய இருவரும் பத்து நாட்களும் கடை சென்று தக்பீர் கூறுவார்கள் மக்களும் அவர்களுடன் தக்பீர் கூறுவார்கள் நபிலான தொழுகைக்கு பின் முஹமது பின் அலி தக்பீர் கூறுபவராக இருந்தார்